சம்மர்னால வாய்ப்பன் வரும் சிலருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது அதிகமான மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால வாய்ப்புன் வரும் சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதுனால வாய்ப்புன் வரும் எந்தவிதமான காரணம் தொட்டு வாய்ப்புன்னு வந்தாலும் அதை போக்குறதுக்கு உப்பை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி கலந்துட்டு வாய்ப்புண் மேலே பூசி வச்சுட்டு வந்தாலே வாய்ப்புண் நீங்கிவிடும் அப்படி இல்லைன்னா ஆயில் புல்லிங் தேங்கெண்ணை அல்லது நல்லெண்ணெய் விட்டு பத்து நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிச்சிட்டு வந்தாலே வாய்ப்புண் நீங்கிவிடும் தினம் ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறது வாய்ப்புன் வராமல் தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தினம் இரண்டு முறையாவது ப்ரஷ் பண்ணணும் டங் கிளீனர் வச்சு டங்கை சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம முறையாக செஞ்சுக்கிட்டு வந்தாலே வாய்ப்புன் நீங்கிவிடும் என்னென்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்கள்